வருகின்ற நாளிலே ஆனந்த பிரகாசமாகவும் இருந்தது நாளில் தான் அவர்கள் மறித்த நாளில் தான் இருந்து காணப்பட்டது ஊர் இருளவில்லை மக்களுடைய மனம் மக்களுடைய முகம் மக்களுடைய ஆனந்தம் சுருங்கி அடங்கி போனது சோகத்தில் அல்லாருடைய நாட்டப்படி அல்லாருடைய தூதரை அறிகின்ற அறிவு பெற்ற எல்லாவும் அழுது இருக்கும் அல்லா நாடு இருந்தால் சூரியன் அழுது அறிஞர்கள் சொல்லுவார்கள் அல்லாருடைய தூதரை அறிகின்ற அறிவை அல்லாஹ் எல்லா படைப்பிற்கும் கொடுத்திருக்கிறார் அறிந்த பெருமக்கள் அறிந்த படைப்புகள் யாரும் தெரிகிறது அழைப்பிற்கு பதில் கூறி விட்டீரு அல்லாஹுடைய அழைப்பை ஏற்று பிரிந்து விட்டீரே என்று அழுகிறார்கள் வந்தோடு பிரிந்து வாழ்கின்ற வாழ்வினை நிமிட நேரம் கூட அவர்கள் கற்பலையில் வந்திருக்க வாய்ப்பில்லை இப்படி ஒரு நிலை அவர்களுக்கு வரும் என்று தெரிந்திருக்காது தெரிந்திருக்க நியாயமில்லை என்ன செய்யறது தெரியல அபு பக்கத்து அலிரதியும் மூளையில போய் உட்கார்ந்த குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டே இருக்கிறார் அபு உமர் ஹத்தாப் ரஜியெல்லாகும் வீரத்திற்கு பேர் போன மாமகனார் அண்ணலாருடைய ஞான மிச்ச பாலை அருந்திய பெருமகனார் எல்லா நிலையிலும் பார்க்கும் போது அல்லாரின் தூதர அவனுடைய கழுத்தை கலட்டுகிறேன் என்ற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தியது தான் இந்த கண்ணிய குறைவா நடந்த உடனே வாழ உறுவிடுவாங்க நபியவர்கள் இந்த தகவலை ஏற்க முடியவில்லை தீர்ணிக்க முடியவில்லை ஹர்குமர் புருல் ஹத்தா রাদিয়াল্লাহு பகிரங்கமா அறிவிப்பாங்க நபி மௌத்தாஹலே நபி மௌத்தாஹலே மூசா தன்னுடைய ரப்பை சந்திக்க போறது போன்று நம்முடைய ஹபீப் நபி ரப்ப சந்திக்க போய் இருக்கறாங்க சொல்லுவான சயயுது அயிதி ரிஜாலு வர்ஜலு الذين يزعمون ان رسول اللهது உஃபி போயிட்டாங்கிட்டு தகவல் கிடைக்கிறது வேகமா வர்றாங்க சாந்தமே உருவானவர்கள் அறிய கொட்டவர்கள் ஆனால் தேவையான நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு இப்படி ஒரு தைரியம் மூர்க்கத்தனமான தைரியத்தை கொடுப்பான் அப்படி ஒரு தைரியம் வாய்க்காது மனித படைப்பில் யாருக்கும் வாய்ப்பில்லை இனத்திலாக அல்லாஹுடைய தூதரை அதிகமாக நேசித்தவர்கள் அவர்கள் தான் இப்போது அல்லாஹ் நெஞ்சத்திற்கு கொடுத்த உரம் பலம் வந்தாங்க வீட்டுக்குள்ள பூந்தாங்க அண்ணலாருடைய முகம் வெள்ளை துணியால் மூடப்பட்டிருந்தது நீக்கடாங்களை உங்களுக்கு தீர்மானிச்சானோ அடைஞ்சிட்டீங்க இனி உங்களுக்கு மௌத் இல்ல அப்படிந்து சொல்லிட்டு மூடி வச்சிட்டு வெளிய வருவாங்க முதல்ல உமரை பார்ப்பாங்க ரிஸ்லக்கயா உமர் உமரை அடங்குங்க மோதோ அமருங்க ரிஸ்லக்ங்கற அரபு வார்த்தைக்கு uskutனு பொருள் செய்வாங்க வாய் மூடுங்கன்னு ஓதங்கแกنده அமருங்கன்னு பலபரும் கொடுப்பாங்க ரிஸ்லக் மொத்தமா சொல்றது நாம புரிய அடங்குங்க மோதோ அடங்குங்க பொது மக்களுக்கு பூர்வீகத்தை நோக்கி சென்று விடுவார்கள் பலவீனமான பலர்கள் அவங்களுடைய வாசக துவக்கம் பெருமக்களை இப்பளவு காலமாக முகமது ரபியை கடவுளாக யார் ஏற்று இதுவரைக்கும் நபியை யார கடவுள்னு நினைச்சிங்களோ கடவுள்னு நினைச்சிங்களோ அவங்க தெரிஞ்சுக்கங்க முகமது ரபி மௌத்தா போயிட்டாங்க மௌத்தாகாம காலமெல்லாம் நிலைத்திருக்கும் நித்திய ஜீவன் அல்லாஹ் மட்டும் தான் அல்லாஹுடைய தூதரானாலும் முகமது ரபியை நேசித்தாலும் பற்றிருந்தாலும் இறை தூதர் என்றுதான் நாம் நம்பியிருக்கோமே தவிர இறைவன் என்று நாம் நம்பவில்லை ரவி மௌத்தாயிட்டாங்க எனக்கு உணர்ச்சிலே உணர்ச்சியிலே மறந்துட்டாங்க வரலாறுகள் குறிப்பிடப்படுகிறது ஒரு ஹதீஸ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் தலாயிலும் நுபுவாவிலும் அறிவிக்கப்படுகிற நீளமான ஹதீஸ் நபியினுடைய கடைசி நேரத்திலே ஜிப்ரையில் வருகிறார்கள் ஜிப்ரில் வந்து மூணு நாள் ஒன்றன் பின் ஒன்றா மூணு நாள் வர்றாங்க மூணாவது நாள் வந்து நலம் விசாரிக்கிறாங்க முகமது நபியே எப்படி இருக்கிறீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹதரத்து முகமது ரபி சாஹரத்து ஜிப்ரல் அலி இஸ்லாம் சொல்லுவாங்க இதோ இஸ்மாயில் வந்திருக்கிறார் இஸ்மாயில் என்ற வழக்கு முதல் வாலத்து மலக்கு இதோ இஸ்மாயில் வந்திருக்கிறார் அவருடைய தலைமையில ஒரு லட்சம் வழக்குமார்கள் வந்திருக்கிறார்கள் நபியே அவருடைய தலைமையில ஒரு லட்சம் வழக்குமார்கள் வந்திருக்கிறார்கள் தலைமையின் கீழ் ஒவ்வொருத்தரும் இஸ்மஹில் ஒரு லட்சம் ஒவ்வொருவரும் ஒரு லட்சத்தை கூப்பிட்டு வந்திருந்தார்கள் ஆயிரம் கோடி மலக்குமார்கள் ஆயிரம் கோடி மலக்குமார்கள் அல்லாஹுடைய தூதரின் ரூஹ வாங்கிட்டு போறதுக்கு சொல்லுவாங்க இதோ மலக்கும் உங்களை சந்திக்க அனுமதி கேட்கிறார் நபி அனுமதி கொடுங்கள் என்பார் வந்த உடனே அவங்க சொல்லுவாங்க உங்களிடம் உங்களிடம் அனுமதி வெற்று அல்லாஹ் நீங்கள் நாடி உங்களுடைய ரூஹ வாங்கிட்டு வர சொன்னார் நபியே உங்களுக்கு கட்டுப்படும்படி அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டு இருக்கிறார் ரூஹ வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் வாங்கிட்டு போவான் அவங்க ரூஹ வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் ரூஹ முடிந்து பின்னால் அந்த வீட்டுல ஒரு அசரீரி கேட்குது வீட்டுக்காரர்களே தப்பி போன எல்லாத்திற்கும் இருக்கிறது அல்லாஹ் فَبِ اللَّهِ فَتَّقُوا وَإِيَّاهُ فَإِنَّ الْمُصَابَ مَنْ பெருக்கிய கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தாம சவால இழந்தவன் தான் பெருமக்களே இழப்பை நினைத்து வாடாதீர் எல்லாத்துக்கும் அல்லாத இருக்கு அறிவதி எல்லாம் தெரியுமா வந்து இந்த ஆறுதலை கொடுத்தாங்க சொன்ன ஆறுதல் நமக்கும் பொருந்தும் என்று நினைக்கிறேன் புரியும் என்று விரும்ப புரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் நமக்கும் பொருந்தும் அல்லாடம் இருக்கிறது விரிவில் சொன்னது வகாத்தாகிவிட்டார்கள் என்ன செய்யலாம் வேறு வேறு சில சில கருத்து வேறுபாடுகள் உருவாகிறது அறிஞர்களுக்கு இடையே வேறுபாடுகள் சில சச்சரவுகள் உருவாகிறது அத்தனையும் தீர்க்கப்படுகிறது நபி அவர்கள் வகாத்தான திஞ்ச கலம முடியுது மறுநாள் செவ்வா கிழமை செவ்வா கிழமை தான் நபி அவர்களை குழுப்பாட்டுவதற்கு தயாராகிறார்கள் குழுப்பாட்டுவதற்கு தயாராக ஆகிறார் குழுப்பாட்டுறதுக்கு யார் வர்றா ஏழு சகாபா பெருமக்கள் வர்றாங்க அடுத்தது அப்பா சிபுனு அப்துல் முத்தலிப் அதற்கு அப்பாஸ் ரதியெல்லாம் ஒன்று அதற்கு அலி ரதிகள் எல்லாம் ஒன்று அப்பாஸ் ரதியல்லா சொன்னவர்கள் அதற்கு குசும் குசுமபினோ அப்பாஸ் பதனோ குசுமோ அப்பாஸ் உடைய ரெண்டு மக்கள் அதற்கு குசுமபுனோ அப்பாஸ் ரதியெல்லா சொன்னவர்கள் அடிமை மகனின் மகன் அதிகல்லாக ஒவர்கள் நபியை குாட்டுறதுக்கு தயாராக குழுப்பாட்டும் போது ஒரு கருத்து வேறுபாடு இப்போது நபியை பழக்கம் போல் நாம் ஆடையை களைந்து குழுப்பாட்டுவதா ஆடையின் மீதே அப்படியே நீர் ஆடையின் ஊற்றுவதா அசரீரி கேட்கிறது பெருமக்களே களையாதீர் அப்படியே நீரை ஊற்றுங்கள் அசரீரி கொடுத்தவர் நபி அவர்களுடைய இறப்பிலே ஒரு ஆறுதல் நபியினுடைய குழுப்பாட்டல் நேரத்திலே ஏற்பட்ட மே நபியினுடைய மேனிய தேர்ச்சி கழுவராக அதற்கு ஔசதியல்லாக இவர்கள் ஆறு பேருக்கும் உதவியாக உள்ளிருக்கிறார்கள் ஏழு சஹாபா பெருமக்கள் திங்கள் கிழமை வஃத்தான நபிக்கு செவ்வாய்க்கிழமை மாலையிலே அல்லது இரவிலே குழுப்பாட்டப்படுகிறது செவ்வாய் கிழமை இரவுக்கு அப்புறம் சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹுடைய தூதருக்கு தொழுகை நடத்தப்படவில்லை இமாமாக நின்று யாரும் தொழ வைக்கவில்லை ஒவ்வொரு பத்து பத்து பேரா போய் பத்து பத்து பேர் கொண்ட ஒவ்வொரு செட்டா சேர்ந்து தனித்தனியா எழுதுட்டு வர்றாங்க எதுவரை நடக்கிறது திங்கள் கிழமை வஃபாத்தாளர்கள் செவ்வாய்கிழமை முடிந்தது புதன்கிழமை வந்து விடுகிறது செவ்வாய் கிழமை முடிச்சுட்டு புதன்கிழமை நைட்டு வந்துருச்சு புதன்கிழமை முடிஞ்சிருச்சு அன்னைக்கு வர்ற இது வியாழக்கிழமையினுடைய இரவு புதன்கிழமை முடிஞ்சு நபி அவர்கள் நள்ளிரவிலே அடக்கப்படுகிறார்கள் நேரம் இரவு நேரத்தில் தான் அன்னை ஆயி சொல்லுவாங்க அடக்கி முடிந்த பின்னர் அடக்கப்பட்டுவிட்டது என்ற குரல் நாங்கள் நபியவர்கள் பத்திரமாக கொடுக்கப்பட்டார்கள் பெருமக்களே ஒரு தகவல் நமக்கு தெரியும் நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் மண்ணுக்கு நவிமார்களை தொடுவதை அல்லாஹ் அராமாக்கி வைத்திருக்கிறார் புரிவதற்காக ஒரு வாதத்திற்காக டைய தூதரை மறைத்திருக்கிற திரை நீக்கப்பட்டால் மண்ணை நீக்கி காணும் வாய்ப்பு நமக்கு தரப்பட்டால் வைக்கும் நாளிலே வைக்கும் நாளிலே என் நிலையிலே அல்லாஹுடைய தூதர் மண்ணின் பொறுப்பிலே ஒப்புடைக்கப்பட்டார்களோ அதே பசுமையோடு மண் காத்து வைத்திருக்கும் அது அதன் கடமை மண் காத்து ஒப்படைக்கப்பட்ட பசுமை மாறாது பசுமை மாறாது அவர்கள் ஒப்படைக்கப்பட்டுவிட்டார்கள் சேர்ந்து நபி அவருடைய தந்தை மௌத்தாகும் போது என்ற பெயரிலே விட்டுச் செல்லப்பட்ட அடிமை பெண் பின்னால் இவங்க நபியை கொண்டு ஈமான் கொண்ட நபியை கொண்டு ஈமான் கொண்ட முக்மீனாக மாறி நபி அவர்களால் தாயை போலே உபசரிக்கும் பாக்கியத்தை பெற்ற பெண்மணி பெருமகள் அண்ணா உங்கள் ஐமனை தாயார சந்திக்க போறாங்க நபியை இழந்த வேதனை தாங்காம இவங்களுக்கெல்லாம் அவங்க மூத்தவங்க பெரியவங்க தளர்ந்தவங்க போனா ஏதாவது ஆறுதல் சொல்லுவாங்க மனசை தேத்துவாங்க வாங்க நம்ம அவங்கள்ட்ட போலாம் நபி அடிக்கடி தன்னுடைய தாயை சந்திக்கும் உம்முல் ஐமனை சந்திக்கும் பழக்கம் உள்ளவராக இருந்தாங்க நவியனுடைய கடமை கோற்றும் வகையில் நவியனுடைய கண்ணியம் கோற்றும் வகையில் ரெண்டு பேரும் சேர்ந்து உம்முல் ஐமன்ட்ட போனாங்க போனால் இவங்கள பார்த்தோன்னே அவங்க கூட கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க கூட கொஞ்சம் அழக ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க கேட்டாங்க தாயே உங்களுக்கு தெரியாதா அன்னமா ஐந்தல்லி ரசூல் துன்யாவில் அவங்க இருக்கிறத விட அல்லாஹிடம் இருக்கிற அருக்கொடை அவர்களுக்கு மிக சிறந்தது என்று உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அபூபக்கர் கேட்கிறாங்க அபூபக்கி என்பது எனக்கு தெரியும் அன்னாரிடம் அல்லாஹிடம் இருப்பதுதான் அன்னாருக்கு உயர்ந்த பாக்கியம் என்று எனக்கு தெரியும் ஆனால் அன்னாருடைய இழப்பினாலே உலகம் இழந்தது என்ன அண்ணல் வாகிய ததின் உலகிற்கு வந்து கொண்டிருந்த வகி உறவு நின்று போச்சே நபி இருந்தா இருக்கும் பெருமக்களே நபி அவர்களுடைய இன் திகால் நபி அவர்கள் நமைவிட்டும் பயணப்பட்ட தேதி மாதம் பிற திங்கட்கிழமை நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டிருந்தேன் நபி அவர்களுடைய பிறப்பு நாட்கள் சரியான ஆதாரப்பூர்வமான கருத்து சரியான கருத்து மாதம் திங்கட்கிழமைப்படி அறுபத்தி மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்து நாலு நாள் நாலாவது நாளிலே தனது பயணத்தை நிறைவு செய்து சென்றிருக்கிறார்கள் தன்னுடைய பணியை நிறைவு செய்திருக்கிறார்கள் பெருமக்களே நிறைவாக நான் நிறைவுக்கு வருகிறேன் ஒரு சில தகவல்கள் மட்டுமல்ல பெருமக்களே அண்ணலாருடைய வாழ்வை பின்பற்றுவதை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கிறான் அண்ணலாருடைய வாழ்வை பின்பற்றுவது நமக்கு கடமை முதலிலே அண்ணலாருக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை நன்றி அண்ணலாருடைய வாழ்க்கையை அங்கே ஒவ்வொரு சுண்ணத்தையும் தெரிந்து தெளிந்து ரசித்து அதிலே லைத்து பின்பற்றக்கூடிய மக்களாக ஆக வேண்டும் அண்ணலாருடைய முகப்பத்திற்கு சாட்சி அது பெருமக்களை நாம் கொண்டிருக்கிற ஈமனுக்கு சாட்சி மன உறுதி எடுங்கள் அண்ணலாருடைய சுண்ணத்தை நாம் பின்பற்றக்கூடிய நன்மக்களாக மாற வேண்டும் அண்ணலாரோடு தொடர்புள்ள ஒவ்வொரு விஷயத்தை அண்ணலாரோடு தொடர்பு ஒவ்வொரு விஷயத்தின் மீது நமக்கு நீங்க மரியாதை நமக்கு நீங்க மரியாதை நீங்க வேண்டும் அல்லாஹு அன்னலாருடைய வாழ்வை முழுமையாக எடுத்து நடக்கும் பாகியத்தை தருவானாக அன்னலாருடைய வாழ்வை முழுமையாக அடியொத்து நடக்கும் தோல்வியை நமக்கு தருவானாக அண்ணலாருடைய மகத்துவத்தை புரிகின்ற அறிவை நமக்கு தருவானாக அண்ணலாருடைய முகப்பத்தை நம்முடைய ஈமானுக்கும் நெஞ்சங்களுக்கும் நிறைவாக வழங்குவான வழங்குவானாக ஈமானையும் அன்னலாருடைய முகப்பத்தையும் நிறைய நிறைய நிறைய நிறைய விரும்பி விரும்பி சுவைக்கின்ற பெருமக்களாக நமையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய சமூக மக்களையும் ஆக்கியுள்ளவானா الحمد لله رب العالمين السلام عليكم அலமிலமின் الله